ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்முகம் புராணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் 18 மகா புராணங்கள்லேயும் சொல்லக்கூடியதான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துன்னு வரும் அதில் ஐந்தாவதாக சொல்லப்படக்கூடியதான புராணம் தேவி பாகவதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புராணம் ஏன்னு கேட்டால் நாம் அம்பாளை பிரதானமாக கொண்டு செய்யக்கூட செய்யக்கூடியதான விரதங்கள் பூஜைகள் இவைகளை விரிவாக நமக்கு காண்பிக்கிறது தேவி பாகவதம் இந்த பதினெட்டு புராணங்களுடைய பெயர்களை வியாசாச்சாரியால் சொல்கிற பொழுது பாகவதம் பாகவதம்னு தான் சொல்கிற நமக்கு பாகவத்தம்னு உடனே ரெண்டு விதமான பாகவதம் நமக்கு தென்படுறது ஸ்ரீமத் பாகவதம்னு ஒன்றும் தேவி பாகவதம்னு ஒன்று இது ரெண்டில் எது மகாபுராணத்துலேயே சேர்ந்தது இது ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இது ரெண்டும் ஒன்று சொல்ல முடியாது ஏன்னா நிறையா நமக்கு அனுகிரகம் பண்ணின பிரம்மசூத்திரங்கள் நாம் மோட்சத்தை அடைய வேண்டியதான முறை ஞானத்தை அடைய வேண்டிய முறை இவைகளை நமக்கு விரிவாக காண்பிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு பெயர் அப்படி ஞான கிரந்தமான ஸ்ரீமத் உபனிஷத்துக்கு சமானமாக நாம் பார்க்கணும் அதனால் அது வேறு இந்த தேவி பாகவதம் வேறேன்னு தான் தோன்றது பார்க்கிற பொழுது உபனிஷத் கிரந்த வரிசையில் வருது ஸ்ரீமத் பாகவதம் பதினெட்டு புராணங்கள் வரிசையில் வருது தேவி பாகவதம் அப்படின்னு தான் நமக்கு தோன்றது அப்படி அந் அப்படி பார்க்கிற பொழுது இந்த தேவி நிறைய விஷயங்களை நமக்கு காட்டுறது தேவி பாகவத்தம்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா அம்பாளுடைய மந்திரங்கள் அம்பாளை பூஜிக்க வேண்டிய முறைகள் இவைகளை நமக்கு விரிவாக இந்த தேவி பாகவத்தம் காண்பிக்கிறதுனாலே அதற்கு அந்த பெயர் ஏற்பட்டதுன்னு தெரிகிறது மொத்தம் தேவி பாகவத்தம் இருபத்தி ஸ்லோகங்கள் அடங்கியது இந்த தேவி பாகவதத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் மற்ற புராணங்களில் சொல்லப்படுற விஷயங்களே சுருக்கமாக காண்பிச்சு நிறைய தேவி ஸ்தோத்திரங்கள் அடங்கியிருக்கு முக்கியமாக வியாசாச்சாரியாருடைய சரித்திரம் முழுமையாக தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த தேவி பாகவதத்திற்கு நாம் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா நாம் செய்யக்கூடியதான கர்மாக்களுடைய பலன்கள் யாருக்கு வருது அப்படிங்கிறத இந்த தேவி பாகவதம் காண்பிக்கிறது இப்போது நாம் கர்ப்பாதானத்திலிருந்து ஆரம்பித்து எவ்வளோ கர்மாக்களை பண்ணுறோம் சம்ஸ்காரங்கள்னு பெயர் அவைகளுக்கெல்லாம் ஜாத்தகர்மா குழந்த பிறந்த உடனே செய்யக்கூடியது ஜாத்தகர்மா பிறகு பெயர் வைக்கிறது அதற்கு நாமகரணம் பிறகு அன்னப்பிராசனம் இப்படி வரிசையாக சம்ஸ்காரங்கள் இந்த சம்ஸ்காரங்கள்னாலே வரக்கூடியதான பலன் யாருக்கு போகிறது ஜாதகர்மா செய்கிறதுனாலே அந்த பலன் குழந்தைக்கா தகப்பனாருக்கா நாமகரணம் செய்கிறதுனாலே வரக்கூடியதான புண்ணியம் குழந்தைக்கா செய்து வைக்கக்கூடிய தாயார் தகப்பனார்களுக்கா அன்னபிராசனத்துடைய பலன் யாருக்கு உபநயனம் இருக்குது உபநயனம் செய்து வைக்கிறதுனால வரக்கூடியதான பலன் யாருக்கு அந்த குழந்தைக்கா தாயார் தகப்பனார்களுக்கா இப்படி இந்த சம்ஸ்காரங்கள் செய்கிறதுனாலே வரக்கூடியதான பலன் யாருக்கு போய் சேர்றது அப்படிங்கிறத இந்த தேவி பாகவதம் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது மேலும் நாம் நவாவரண பூஜைன்னு தேவி உபாசகர்கள்லாம் பண்ணுறத பார்க்குறோம் ஸ்ரீவித்யோபாசனைன்னு பேர் அதற்கு அந்த ஸ்ரீவித்திய உபாசனையை விரிவாக நமக்கு காட்டுறது இந்த தேவி பாகவதம் அந்த ஸ்ரீவித்ய உபாசனை எப்போ பண்ணணும் யார் செய்யணும் எங்கே செய்யணும் அதனால் வரக்கூடியதான பலன் என்ன அப்படிங்கிறது இந்த தேவி பாகவதம் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது அதேபோல் அதிலேயும் விவாகங்கள் நிறையா வருது நிறைய தேவதைகளுடைய விவாகங்கள் வந்தாலும் விரிவாக நமக்கு விவாகத்தை காண்பிக்கிறது அகல்யா விவாகம் கெங்கா விவாகம் தட்சிணா சுவா அக்னி விவாகம் நாரத சுவாமிக்கு செய்யப்படுறதான விவாகம் ராதா கல்யாணம் சந்திரன் செய்து கொள்ளக்கூடிய விவாகம் சுகன்யா விவாகம் இந்த விவாகங்கள் இந்த தேவி பாகவதத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இன்னொரு முக்கியமான தர்மம் இதில் என்ன சொல்கிறதுன்னா இந்த கர்மாக்களுடைய பலன்கள்லாம் யாருக்கு போகிறது அப்படின்னு சொல்கிற பொழுது விவாகம் கல்யாணம் செய்துக்கிறதுனால இந்த கல்யாணத்தினுடைய பலன் யாருக்கு போகிறது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தான் போகிறது அப்படின்னு இந்த தேவி பாகவதம் சொல்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வரக்கூடியதான புண்ணியம் அந்த கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணுக்கு வருதுங்கிறதுனாலே தான் நாம் கல்யாணத்தையே ஸ்திரீகளுடைய பெயரை வச்சு சொல்கிறோம் ராதா கல்யாணம்னு சொல்கிறோம் கிருஷ்ண கல்யாணம்னு சொல்கிறது இல்லை சீதா கல்யாணம்னு தான் சொல்கிறோம் ராம கல்யாணம்னு சொல்கிறது இல்லை ருக்மிணி கல்யாணம்னு தான் சொல்கிறோம் ஏன்னு ஸ்திரீகளுடைய பெயர் தேவியினுடைய பெயரை முக்கியமாக கொண்டு ஏன் கல்யாணத்தை சொல்கிறோம்னா அந்த கல்யாணத்தினுடைய பலன் ஸ்திரீகளுக்கு தான் போய் சேர்றது அப்படிங்கிற தர்மத்தை நமக்கு இந்த தேவி பாகவத்தான் காண்பிக்கிறது ஆகையினாலே தான் நாம் இந்த கல்யாணங்கள்லாம் ஸ்திரீகளுடைய பெயர்களை சொல்கிறோம் அதே போல தான் நாம் பிரவரம் சொல்கிற பொழுதும் சரி கல்யாணத்தில் பத்திரிக்கையில் பேர் போடுற பொழுதும் சரி எல்லா இடங்கள்லேயும் மங்களாஷ்டகம் சொல்கிற பொழுதும் முதல்ல ஸ்திரிகளுடைய பெயரை சொல்லி பிறகுதான் அந்த வரனுடைய பெயர் வருது அதற்கு காரணம் கல்யாணத்தினுடைய பலன் ஸ்திரீகளுக்கு போய் சேர்றது அப்படிங்கிற தர்மத்தை இந்த தேவி பாகவதம் நமக்கு காண்பிக்கிறது இது ஐந்தாவதாக மகாபுராணங்கள் பதினெட்டில் ஐந்தாவதாக நமக்கு வியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்க மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்